ஹதீஸ் எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு அல்லாஹின் தூதர் அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை குளிப்பது அல்லாஹுக்காக ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய கடமையாகும் இதை அபூஹர் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்